வணக்கம் ஜூன் 22 இரண்டு இரண்டாயிரத்தி இருபது நச்சினையின் பொது அறிவு புவியலுக்காக கந்தரவக்கோட்டை கொடுப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பெங்களூரு நகரத்தை வடிவமைத்தவர் செம்பகௌடா என்பவர் ஆவார் இரண்டு சீக்கிய மதத்தை உருவாக்கியவர் குரு நானக் மூன்று இந்தியாவில் மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று டயாலிசிஸ் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் இரண்டு உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது மூன்று அறிவியல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்